அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வான நிலையில் நிலையில்னு சொன்னா அறவாழ்வில் நிலைத்திருந்துன்னு அர்த்தம் நாம் நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை விட்டு நம்ம விலகிடக்கூடாது எப்படியும் அற வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணுங்கிற அந்த உறுதி நம்ம விட்டு போகக்கூடாது எத்தனை தடவை நம்ம அந்த அற வாழ்க்கையை முறையாக கடைப்பிடிக்க முடியலேன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அந்த நிலையாக கடைப்பிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி நாம் அற நிலைத்திருக்க பழகணும் அந்த எண்ணம் போகக்கூடாது அது மாத்திரம் அதுக்கு தகுந்த சூழ்நிலையும் நமக்கு தேவைப்படும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை நாம் ஒருத்தன் மாத்திரம் தனியாக அற வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினங்கிறத சந்தேகத்துக்கிடமில்லாமல் ஒத்துக்கிறேன் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அற வாழ்க்கைக்குள்ளே வரணுங்கிற பிரார்த்தனையும் நாம் பண்ணத்தான் வாணும் இந்த சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் அது நூற்றுக்கு நூறு முடியாதுனாலும் பெரும்பாலானவர்களாவது அற வாழ்க்கையை கடைபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்ந்த பிரார்த்தனை பண்ணுறதே ஒரு பெரிய அறம் எல்லாரும் அறத்தை கடைப்பிடிக்கட்டும் நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையில் நிலையானது அறந்தான் ஆக அந்த நிலையான அறம் வேண்டும் அறம்னு சொன்னால் தர்மம்னு சமஸ்கிருதத்தில் பேர் அடிக்கடி சொல்லியிருக்கேன் முறையான வாழ்க்கை அது அறன் வலியுறுத்தல் இதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் நாம் ஆக நிலையில் அப்படின்னு சொன்னால் அறவாழ்வில் நிலைத்திருந்து அப்படின்னு அர்த்தம் நிலையான வாழ்க்கையில் நிறையா நிலையான அற வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம் அறவாழ்க்கையில் நிலையாக இருந்து தெரியாது தெரியாதுன்னா அந்த நிலையிலிருந்து வழுவாமல் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து விழாம விடாமல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் இவ்வளோ தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன்னே எனக்கு ஏன் கஷ்டம் வருகிறதுனா தர்மத்தை கடைப்பிடிக்காத போது நாம் செய்த தவறுகளைத்தான் நாம் அனுபவிப்போம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஒரு காலத்தில் சரியாக நம்ம உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் பிற்காலத்தில் நமக்கு வந்து உடம்புக்கு நோயெல்லாம் வரும்போது அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒழுங்காக ஃபுட்டெல்லாம் கடைப்பிடிச்சாலும் இப்போ வருகிறதேன்னா முன்னால் நாம் செய்த தவறுகளை அனுபவிக்கிறோம்னு எப்படி இந்த லௌக்கிகமாக அதிருஷ்டமாகவே நமக்கு புரிகிறதோ அப்படி அலௌக்கிகமான இந்த அதிருஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவோ செய்த தவறுகளுடைய விளைவுகள் நுண்மையாக இருந்து நம்மை சிரமப்படுத்துகிறது ஆனால் அதுக்காக நாம் உறுதியை விட்டக்கூடாது உறுதியோடு அந்த நிலையிலிருந்து வழுவாமல் அடங்கியான் அடக்கமாக பொறுமையாக இருக்கின்றவன் இந்த இடத்துல பொறுமைன்னு அர்த்தம் மிக பொறுமையாக இருக்கிறவன் அடக்கமாக இருக்கிறதும் அதில் அடக்கம் அதாவது பணிவாகவும் இருக்கான் பொறுமையாகவும் இருக்கிறான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா பல விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் பெரும்பாலான விஷயங்களில் பொறுமையாக இருந்தால் தான் முன்னேற முடியும் பொறுமையாக நல்ல காரியத்தை செஞ்சுட்டே இருந்தால் அதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் ஆனால் மதிப்புக்காக பண்ணக்கூடாது அதையவே நம்ம இன்பமாக கருதி பண்ணணும் அப்படி அடங்கியான் அடக்கமாக இருக்கின்றவனுடைய பொறுமையாக இருக்கின்றவனுடைய தோற்றம் தோற்றம்னா இந்த இடத்துல மேன்மை பெருமைன்னு அர்த்தம் சிறப்புன்னு அர்த்தம் இந்த சிறப்பு எப்படிப்பட்டதுன்னா மலையினும் மான மலையினுடைய பெருமையை காட்டிலும் இந்த மலையோட பெருமையை பற்றி சொல்லுகிறார்கள் அது அளக்க முடியாத உயரம் இருக்கு நீளம் அகலம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நீர்நிலைகள் எத்தனை அருவிகள் எத்தனை விதமான மூலிகை மரங்கள் இப்படி இந்த மலையினுடைய பெருமையை நம்மளால் சொல்ல முடியாது மலைக்குள்ள எத்தனையோ தாது பொருள்கள் அப்படிலாம் இருக்குது ஆகவே மலையோட பெருமையை காட்டிலும் மலையினும் மானப் பெரிது அளக்க முடியாத அளவுக்கு பெருமை உடையது அப்படின்னு அர்த்தம் நம்மளால அளந்து சொல்ல முடியாது அவனுடைய அந்த அற வாழ்க்கையினுடைய உறுதியையும் அந்த பொறுமையையும் அந்த பணிவையும் அதனுடைய சிறப்ப நம்ம அளந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த திருக்குறளுடைய விசேஷம் நீங்கள் சாதாரணமாக இன்னொரு கோணத்தில் கூட எடுத்துக்கலாம் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் பணிவா இருக்காம்பா அவனை பார்த்தா காட்டிலும் காட்சி அளிக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குறளில்